ஒருவரது இரு கால்களுக்கு இடையே உள்ள அதாவது மறை உறுப்பின் தீங்கையும் அல்லாஹ் பாதுகாத்துவிட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி சல்லு அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு நான்கு பூஜ்யம் ஒன்பது இது ஹசன் என திருமதியும் ஆமாம் கூறுகிறார்கள்